நாட்டிலே நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் செய்யப்படுறது சாமை குழி பணியாரம் சாமை அரிசி மூன்று கப் உளுந்து ஒரு கப் வெந்தயம் கால் கப் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி துருவல் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப கேரட் ஒன்று கொத்தமல்லி தழி சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம இந்த லிட்டில் மில்லட் சாமை அரிசியை வந்து மூன்று கப்பு உருந்து ஒரு கப்பு வெந்தயம் கால் கப்பு இது மூணுத்தையும் நைட்டை ஊற வச்சு அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம் அது உப்புக்கு கலந்து அதை வச்சுடுவோம் சப்பாத்த வச்சுக்கலாம் வானல் வச்சிடுவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுரும் கடுகு பொரிஞ்சதும் புலசாம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துப்போம் இஞ்சி துருவல் போட்டு நல்லா ராஸ்மல் போக வதக்கிக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுடுவோம் கருவேப்பிலையை பொடியாக கிள்ளி போட்டுக்கலாம் ஏன்னா ச லிட்டில் மெட்டீரியல் மில்லட் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் நம்ம பொடியாக கிள்ளி போட்டால் தான் இல்லைனா நீட்டிக்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டுலாம் காரத்துக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேரட் துருவி அதில் மேலே கலந்துட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்து விட்டுடுவோம் கொத்தமல்லி தழியை வந்து அப்படியே டைரக்டாக மாவில் ஃபைனாக சாப் பண்ணி கலந்துடுவோம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இந்த வதக்கினை எல்லாத்தையும் தூக்கி அந்த மாவில் கொட்டி கலந்துடலாம் நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழிப்பனியார கல் இருக்கு இல்லையா அதை எடுத்துப்போம் அதை எடுத்து அதுல என்ன தடவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த மாவு ஊத்தி ஒரு சைடு வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சாமி குழி பணியாரம் தயார் இதை பார்க்கவும் கலர்ஃபுல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்